அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற் உலகு இப்பொழுது நாம் நாப்பத்தாறாவது அதிகாரத்தில் உள்ள சிற்றினம் சேராமை அப்படிங்கிற இருக்கக்கூடிய கருத்துக்களை பார்க்க போறோம் இதை பார்த்தாலே புரியும் இனம்னு சொன்னா நம்ம சேர்ற ஜனங்கள் இனம்னா கூட்டம்னு சாதாரண அர்த்தம் சிற்றினம் அப்படின்னு சொன்னா ரொம்ப சாதாரண அல்பமான ஜனங்கள் எப்போ பார்த்தாலும் பொருளையும் இன்பத்தையும் அதாவது பொருளை பற்றின கருத்துக்களையும் இன்பத்தை பற்றின கருத்துக்களையும் அது கூட அற வழியில் ரொம்ப மட்டமாக சாதாரண விஷயங்களையெல்லாம் ரொம்ப பெரிசா நினைத்து கொண்டு பேசிக்கொண்டு திரிகின்ற செயல்படாத இருக்கக்கூடிய ஜனங்கள் ஜனங்கள் அப்படின்னு நம்ம சாதாரணமாக சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவோம் ஆனால் சிற்றினம்னா சிறுமை சிறுமையான எண்ணங்கள் சிறுமையான செயல்களை செய்கின்றவர்கள் அல்பமான விஷயங்களை பற்றி பேசக்கூடியவர்கள் அவர்களோட சேராம இருக்கணும் எப்ப பெரியாரை துணைக்கோள்னு சொன்னாரோ அதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கணும் நல்லார் இனத்தை சார்ந்திருக்க வேண்டும் தீயார் இனத்தை சார்ந்திருக்க கூடாது ஆ அதுக்காக வேண்டி நல்லார் இனத்தை சார்ந்திருக்கணுங்கிறத சொல்றதுக்காக வேண்டிய எதிர்மறையில் தீய இனங்களை சேர்ந்திருக்க கூடாது அப்படிங்கிறதையும் வற்புறுத்தி சொல்ல வேண்டியது அவசியமாகிறது வள்ளுவருக்கு என்ன சேராத இடந்தநிலே சேர வேண்டாம் அல்பமான ஜனங்களோட பழகினா மனசு கெட்டு போயிடும் அப்படிங்கறதெல்லாம் நாம பெரியவங்கள்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் அந்த அர்த்தத்தில் தான் இங்கே சொல்றார் சேராமைன்னு சொன்னா அவர்களோட சேர்ந்திருக்க கூடாத தன்மை அவரோட சேர்ந்திருக்க கூடாது அவர்களோட பழக கூடாது தீயாரை காண்பதுவும் தீதே தீமிக்க தீயார் சொல் கேட்பதும் தீதே தீயார் குணங்கள் உரைப்பதும் தீதே அவரோடு இணங்கி இருப்பதும் தீதே அப்படின்னு நம்ம படிக்கிறோம் தமிழ் நூல்களில் அப்படி அவர்களுடைய எண்ணங்கள் சொல்கள் செயல்கள் எல்லாமே நம்முடைய வாழ்க்கையை பாதித்துவிடும் நம்முடைய மனநலத்தை அது பாதிக்கும் எனவே சிறிய ஜனங்களோட அல்பமான ஜனங்களோட குறுகிய மனப்பான்மையுடைய ஜனங்களோட பிறரை எப்பொழுதும் நிந்திக்கக்கூடிய ஜனங்களோட நாம பழகக்கூடாது வாழ்க்கை முறையாக நடத்தாத ஜனங்களோட பழக கூடாது அப்படிங்கிறது தான் இதனுடைய சாரம் இந்த மனசு எதை சார்ந்திருக்கோ அதுபடி ஆயிடும் யாரோட பழகிறோமோ அது மயமாக ஆயிடும் எத் தத் பவதி அப்படின்னு சொல்றோமே அது மாதிரி வண்ணமாவது மனம் வெள்ளத்துணியை வந்து நம்ம எந்த சாயத்தில் சேர்க்கிறோமோ அதோட நிறமா அது ஆயிடுறதை நம்ம பார்க்கிறோம் அது மாதிரிதான் நம்முடைய மனசும் இயல்பாக மனசு வந்து வெள்ளை நிறம் அப்படின்னு சொல்லக்கூடிய சத்துவகுணத்தை உடையது மனசு வந்து இந்திரியங்கள் வழியாக அதாவது பொறிகள் வழியாக புலன்களோடு புற உலக பொருள்களோடு தொடர்பு கொள்கிறது அது அப்படியே அதனுடைய தன்மையை உள்ள வாங்கிக் கொள்வது இது நமக்கு தெரியும் எல்லாருக்கும் காமன் சென்ஸ்லேயே தெரியும் மனசு வந்து எப்படி எதோடு சேர்றோமோ அது மயமாகறதுங்கிறது நமக்கு தெரியும் நம்ம வெளி உலகத்தில் தொடர்பு வச்சிருக்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும் அது கவனமாக இருக்கிற அளவுக்கு நம்முடைய மனசனுடைய நன்மை தீமைகள் வந்து அமையும் குறிப்பாக முக்கியமாக பழகிற ஜனங்கள் பழகிற ஜனங்களுடைய நடைவுட பாவனைகள் சொற்கள் செயல்களெல்லாம் நம்மளை ரொம்ப ஆழமாக நம்முடைய உள்ளத்தை பாதிக்கிறது ஆகவே நம்ம அமைதியான ஆனந்தத்தை விரும்பக்கூடிய சாதகர்களாகிய நாம் அப்படிப்பட்ட எண்ணங்கள் சொற்கள் செயல்களுடைய மனிதர்களோடுதான் பழகணும் அதாவது அமைதியான ஆனந்தத்தை எப்பொழுதும் உணர்ந்து வாழ விரும்பக்கூடிய நாம் அதற்கு தகுந்த செயல்களை எண்ணங்களை பேச்சுக்களை உடைய ஜனங்களோடு தான் பழகணும் இதில் விழிப்புணர்வாக இருக்கணுங்கிறதுக்காக திருவள்ளுவர் சிற்றினம் சேராமை என்ற இந்த அதிகாரத்தை நமக்கு உபதேசம் பண்ணியிருக்கிறார் இதுக்கு முதல் அதிகாரத்தில் பெரியவங்களை கண்டிப்பாக நம்ம சார்ந்திருக்கணும் அவங்களை விட்டு விலக கூடாதுன்னு சொன்னவர் எந்த காரணத்தை கொண்டும் சிறியோரை சார்ந்திருக்க கூடாது என்பதை இங்கே ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுக்கிறார் நல்லதனுடைய பிரயோஜனம் சுகம் கிடைக்கும் பாபத்தினுடைய பிரயோஜனம் துக்கம் தீமையின் பயன் துன்பம் அப்படிங்கிறத உணராதவர்கள் தான் சிறியவர்கள் அதாவது சாஸ்திரத்தில் விசுவாசம் இல்லை பெரியவங்களுடைய வார்த்தைகளில் நம்பிக்கை கிடையாது ஒழுக்கம் கட்டுப்பாடு இவைகளெல்லாம் இல்லாதவர்கள் யாரோ அவர்களைத்தான் சிறியவர்கள் அல்பஜனங்கள் அப்படின்னு சொல்றோம் பேராசை பிடிச்சு எப்ப பார்த்தாலும் புலன் நின்ப நுகர்ச்சியில் உழன்று கொண்டிருப்பவர்களைத்தான் சிறியவர்கள் சொல்றோம் சமூக விரோத சிந்தனைகள் செயல்கள் இவற்றை எவர்கள் செய்கிறார்களோ அவர்கள்லாம் சிறியவர்கள் அறிவ திருச்சு இளமையிலேயும் முதுமையிலையும் பின்பறுகிற பிறவிகளிலேயும் துக்கத்தையே தரக்கூடிய சிறியவர்களோடு நாம சேர்க்க வைத்துக் கொண்டால் பெரியோர்களுடைய துணை பயனில்லாமல் போய்விடும் அப்படிங்கிறத உணர்த்ததுக்காகத்தான் பெரியாரை துணைக்கோடல் அப்படிங்கிற அதிகாரத்துக்கு பிறகு இந்த அதிகாரம் அமைந்திருக்கிறதுன்னு நாம் புரிஞ்சுக்கணும் அதாவது தன்னை விட அறிவாலும் எண்ணத்தாலும் தகுதியாலும் தாழ்ந்தவரோடு சேர்ந்திடாமல் இருக்க வேண்டியது பெரியாரின் துணை வேண்டும் என்று மீண்டும் எதிர்முறை முகத்தினால இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நாம புரிஞ்சுக்கணும் குரட்பாக்களை எல்லாம் படித்து பிறகு நாம் பொருள் தெரிந்து கொள்ளலாம் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற் உலகு அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா சுவாமிகளின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான